அப்படிப்பட்ட வைகுண்டிகள் உலகத்தில் பிறந்த வாழ்க்கெல்லாம் பின்னாடி பிறந்த வாழாம் சனக்காரிகள் என்னைக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு மதிப்பாம் அவதூத்தாம் இவாழ பார்த்து பிடித்தான் ானாம்ாம் கௌகினம் கட்டாதவாளுக்கு வைகுண்டம் என்னன்னு சனகாரிகளை தடுத்தானாம் தேஜோ விஹஸ்ய பகவத் பிரதிகூர் சுவாமிக்கு இஷ்டம் இல்லையா இவன் இப்படி பண்ணத்திலே உடனே அவளுக்கு என்ன ஆச்சு இருந்தால் காமானுஜேன சஹசாத்த உபப்பிரதாட்சா என்ன கண் கொஞ்சம் அப்படி செவந்துதான் காமனுடைய தம்பின்னா கோபம் அர்த்தம் கொஞ்சம் குரு தேவியா அந்த மண்யுபத்தின்னு காமத்துக்கு பேரு பத்தீன்னா அண்ணான்னு அர்த்தம் காமத்துக்கு தம்பி கோபம் காமனுடைய தம்பி கோபம் கோபம் என்ன சொன்னா நீங்கள் இப்படி கையை கையை எடுத்து காட்டி உள்ள வரவாலை தடுக்கிற பயங்கள்லாம் பூரோகத்தில் இருக்கணும் வைகுண்டத்தில் இருக்கப்படாது மூணு ஜென்னா பகவானுக்கு சத்ருக்குளா போகணும் உடனே காலில் விழுந்து கதறினார் காலில் விழுந்து உடனே கருணம் வந்துடுதான் மான்களோ உடனே தயம் வந்துடு அப்ப கெஞ்சி காட்டானாம் என்ன மாவோனு உங்களுடைய பஷாத்தாபம் காட்டாளாம் சனக்காதிகளை பார்த்து ஜெய விஜயாள் என்னன்னா நாங்க எத்தனை பாபியாய் சத்ருவா பிறந்தாலும் பகவானை வந்து எங்களை வதம் பண்ணனும் வதம் பண்ற போது எங்க தெய்வம்னு எங்களுக்கு தெரியணும் மோகம் வரப்படாது எத்தனைக்குட்பட்ட யோனியிலே தாங்கள் ஜென்மாவடைஞ்சாலும் பாதகமில்லமான மோகம் வரப்படாது கடைசீல பகவான் தெரியணும் நாளா சொன்னாளா அவாதான் இரண்யாற்றும் இரண்ய விஷு வந்திருக்கா இப்போ மறுபடியும் ராவண கும்பகர்ணா வரப்போறான்னு உடனே ராமாயணம் பின்னாடி நடக்கும் ராவணன் வந்து அப்போ என்னவா தெரிஞ்சுன்னா ராவணன் அத்திகாய வதமாச்சு அவன் அதிகாயன ஆயுதம் குதிரட்டின தேர்ல வந்தா சுவாமி ஆறுன்னு கேட்டாள் அத்திகாயனே சமாசித்த லங்காவசதி நிர்யான் இந்த பிரபுடைய கையை அண்டித்தா லங்க கவலை பத்தின்னு சொன்னாலாம் சுவாமி அத்திகாயனை பார்த்து பூரிச்சு போயிட்டா இப்படி கூட இந்த ராட்சச குலத்துல ஒரு நிலவன் உண்டான அந்த அத்திகாய வசமானதுக்கு அப்புறம் தான் மந்தோதரி கூப்பிட்டான் ராவணன் ராவண தசரதனுடைய புள்ளே நினைச்சேனே ஜசரதம் பிள்ளை இல்லேடி வைகுண்டத்திலேருந்து நாராயணன் எனக்கா ஸ்பெஷல் ட்யூட்டி போட்டுன்னு வந்திருக்கா நாளாம் எஸ் விக்கிரமீரம் நாராயணாம நாராயணன் அராமயம் அழுவில்லாத தெய்வம் எனக்கா வைகுண்டத்திலேருந்து வந்திருக்காருடா ராவணமே அப்படி சொல்லிவிட்டா சர்ஸ்வரனே அந்த தெரியணும்னு காலில் விழுந்து காட்டாள் அந்த சனகாதிகளுடைய தித்தியனுடைய சந்தியா காலத்தில் அனுப்பிரவேசம் அந்த வருஷம் அந்த கர்ப்பத்தை தரிச்சாள் எகத்து முக்க அலறி போச்சு இந்த பயங்க கர்ப்பத்தில் இருக்கிற போதே பிறந்த உடனே இந்த கிரண்யாட்சன் இன்னும் செவ்வண்ண போட்ட அவன் ஊசி காய்ச்சி இருக்கல இந்த பய கதையை எடுத்துண்டு திக் விஜயத்துக்கு பரப்ட்டு அப்பா தான் அதிபதியான சொல்லுவார் அவரை நமஸ்காரம் பண்ணி புறப்பட எங்கப்பா புறப்பட்டு மாதிரி வருணம் வரும் பயல அவனை ஜெயிக்க போகாதே அதை அசடு ஒளிஞ்சு நடக்கு சரியான ஆளுத்தன் நீ வச்ச மூட்டையை தூக்கிட்டு போறான் பூமியை வராக அவதாரம் பண்ணி விஷ்ணு அவனை திரும்பி வராக அவதாரம் அவன் அழிச்சுட்டாள் சுவாமி பண்ணின காரியம் அவனை முடியாது அந்த பையன் வளர்ந்துருப்பானே பகவானை காட்டி வராக அவதாரம் பண்ணி சுவாமி அவனை அவரம் பண்ணினாள் இந்த சரித்திரத்தை போய் சொன்னாள் என்ன இது வந்து பிரம்மகத்தி முதற்கொண்டு போகும் போயிடும் உடனே பூமியை கொண்டு வச்ச உடனே மனு ஜெகத் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சாள் அந்த சரித்திரத்தை மைத்ரே வித சொல்ற மூணு பொண்ணையும் ரெண்டு புள்ளையும் பேசு தேவூதி எங்களை ரொம்ப பேர் வாத்தியமா தான் நினைச்சிட்டு இருக்கா வெளியில இனிமே இல்லையுமே சொல்லிக்கிறது இல்லையா நாங்க என்ன இப்ப சம்பந்தம் பண்ண போறோமா அவங்கிட்ட செல்தான்னு சொல்றது பெருமைதானே செத்தான்னு சொல்லிட்டு வரணும் வந்து பார்த்தான பிரச்சரணம் தெரியும் எனக்கு அபரேண கரேண சக்கரம் அந்யேன சிந்துதனயாமலம்பியதி யபி லட்சீ நம்ம மமாவல கரேச்சுனா அவலம்பியன் மே தரேண வரதாபய பத்ம சின்ஹ லக்ஷ்மி நிருசிம்மதேஹிகராவலம்பம் இது இந்தூருக்கு ஒரு பெரிய பாகியம் பாக்கி எல்லாருக்கும் வந்து கதாசிரவணம் பண்ற வாழ்க்கலாம் உள்ள ஒரு பாகியம் ரொம்ப பெருசு இந்தூர் பாகியத்தை நினைக்கிற பொழுது அதுக்குன்னு அழகே சொல்ல முடியல நாரதயுதித்து சொன்னார் பிரஹ்லாதரித்த கடைசிலூயோகே பத்தூரி புனையோ ஆவத்தீட்டு சாட்சா பதம்மனுஷிங்க நல்ல ஊரு நல்ல எதுக்குரிய மகான்கள்ெல்லாம் அந்த ஊருக்கு வரா அந்த ஆத்துக்கு வரான் பெரிய குரு ஏன் வர அவர் இதிர்ஷ்ட உங்க ஆத்துக்கு எவ்வளவோ பெரிய மகான்கள் அந்த மகான்கள் அந்த பொக்கிஷம் அந்த மகான்கள் வருவா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களுட்டு இருக்கு அதுக்காக பெரிய மகான்கள் எல்லாம் வேற ஒரு போனாலும் கண்டுபிடிக்க முடியல அந்த பெரிய பரபத்துவம் இருக்கே பரம புருஷன் இருக்காரே பரதெய்வகம் அவரை போய் அறியணும்னு அவர் தெரியக்கூடிய இடம் ஏதாவது உண்டு உபனிஷத்துகள் வேதங்கள் எல்லாம் போய் தெரிஞ்சுக்கொள்ளலாம்னு பார்த்தா என்னமோ கள்ளமா இருக்கிறதுக்கான சாமான ஒளிச்சு வைக்கிற மாதிரி ஒழிச்சு வச்சு இல்லையு சொல்றதுதான் ஒரு இடத்துல போனாலும் ஒண்ணும் ஆப்பிட மாட்டேங்கிறது வேற கடத்தருள இங்கயாவது ஆப்பிடுவோம்னு ஒழிச்சு வச்சுட்டு வியாபாரி கேட்டா ஒரு இடத்துலயும் இல்லையே தான் சொல்லுவோம் இந்த ஊர்லயே கிடைக்காதுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த சாான் கொஞ்சம் கிராக்கியோட விற்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஆறாவது தெரிஞ்சவா இருப்பாளோ அந்த பரதெய்வத்தேன்னு கேட்டா எஸ்யா மதம் மதம் எஸ்யா நவேதசான்னு சொல்லிடுறது ஆறா தெரிஞ்சான்னு சொன்னா நம்பவே நம்பாது ஒத்துருக்கும் தெரியாது எனக்கும் இன்னண்டையும் தான் சொல்லிட்டுதான் உபனத்துல அப்படிப்பட்ட பரவஸ்து உனக்கு மாமா பிள்ளையா வந்து உங்க ஆசத்துல வந்து உட்காந்து உழைச்சு உனக்கு எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருக்குங்கிறதுனால பெரிய மகான்கள் எல்லாம் வரா இப்படி ஒரு பெரிய ஒரு பெரிய பாக்யசாலி இல்லையா உங்களை விட ஒரு பெரிய பாகியசாலி ஆறு இருக்க போறான்னு சொன்னார் அவர் அது உண்மையா ஒரு பெரிய மகான்கள் அதாவது எத்தனையோ பெரிய சாத்துக்கள்லாம் வரது இது பெரிய ஊருனுடைய ஒரு பெரிய பாக்கியம் இதுக்கு அளவே கிடையாது அதுக்கு மூலமூதமா இருக்கிற அயர்வாளுடைய ஒரு பெரிய பாகியம் அதை விட பெருசு எல்லாம் சேர்ந்து அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய கௌரவம் வருது அது ஒண்ணும் மேல மேல போயிட்டு அப்படி ஒரு பெரிய பாக்கியம் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பெருமையாத்தான் இருக்கு இந்த மாதிரி காரியங்கள்னா நடக்கணும் அதுதான் ஒரு பெரிய உயர்ந்த காரியம் அதனாலதான் பெரிய புண்ணியம் உண்டாகும் பக்தியை பத்தி பிரிச்சு பிரஹலாதம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே முதல்ல சிரவண பக்தியை சொல்றார் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்தா ஏறணும் இப்படியே பகவத் சுரூப்பம் ஹதயத்துல போய் அனுப்பிரவேசம் ஆச்சே ஆனா நல்ல கத்திப்படின் தான் கொண்டு விட்டுறது அவ சொல்றது ஒரு ஒரு பலங்களின்னு சொல்றது அப்படியே உண்மையாவும் நடக்குறது இன்னைக்கு அந்த தாம்பத்தியத்துக்கு உமையை சொல்லி அத பஜிச்சா துர்கையை பூஜிச்சு எத்தனையோ குடும்பங்கள்லாம் சேரணும்னு சொல்றா பாருங்க கேட்டு கேட்டு நான் இருக்காவது ரெண்டு உத்தரவு சொல்லிட்டு இருக்கேன் இப்படியே அவ சென்ற பிரயோகம்னா ஜெயமங்கல ஸ்வத்திர போட்டு பிரயோகங்கள் தான் சித்திகரமா இருக்கு எவ்வளவு பேருக்கு சித்திகரம் எனக்கு தெரிஞ்ச இருக்கு சிறு வயசுல எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு காரியங்கள்லாம் நல்ல காரியங்கள் நடக்குறதுங்க அனுபவத்துல எவ்வளவு இருக்கும் அனுபவிச்சு சொல்ற வார்த்தைகள் ஒண்ணும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ரேயஸ்கரம் வந்து ஒரு ஏழு நாள் இங்க வந்து கதை கழுக்கறதுக்குள்ளே எத்தனோ விதமான லாபத்தை அடையறோம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல துர்குணங்கள் எல்லாம் போய் நல்ல குணங்கள்லாம் மனசுல வசிக்கிறது பகவானுடைய ஒரு சரணங்கள்ல ஒரு நல்ல ஒரு பக்தி ஏற்படுறது துக்கத்தை தாண்டதுக்கு சுலபமான உபாயங்கள் நாம் நித்தியம் அனுஷ்டானம் பண்ணி துக்கத்தை தாண்டக்கூடிய உபாயங்களை எல்லாம் நாம் தெரிஞ்சு கொள்றோம் இதுதான் ஒரு பெரிய பாக்கியம் இத விட ஒரு பெரிய உயர்ந்த பாக்கியம் கிடையவே கிடையாது நானும் நினைச்சு பாக்குறேன் கதை சொல்லி கொழுக்கிறதுனால சொல்றதும் சிரமம் தான் அது ரெண்டும் சாதாரண சிரமம் இல்லை அது இந்த இடத்துல வேணா தெரியல அவங்க சிரமம் இல்லாம அவ சொல்லிருக்கா கேளுக்கிறவாட சிரமம் இல்லாம கேட்கிறான் இந்த கதையில பாக்கி எந்த கதையா இருந்தாலும் சொல்றவாளுக்கும் கேள்ற ஏதன்முஹு கீர்த்தயோ நுஷத நரிஷியாது எதுத்தமஸ்லோக குணானு வர்ணனம் சமஸ்தம் பரிசிரமாபகம் தாப்களையெல்லாம் போக்குடிக்கும் எங்கேயாவது கதை சொல்லி கேட்டாலும் எனக்கு சிரமம் உண்டாகவே இல்லை கதை ஆறு சொல்ல சொன்னாலும் சரிதான் எத்தனை ஒரு நாளைக்கு சொல்ல சொன்னாலும் சரிதான் எனக்கு சிரமமே தெரியலனு சுகாச்சாரியாரி சொன்னார் அதை உண்மையா நடத்தி கிழமிக்கிறது அவாதான் இனமும் தொடர்ந்து கதை இருந்துட்டு ரெண்டு நாள் சேர்ந்த மாதிரி பிரவச்சனம் பண்ணுங்க மூணா நாளைக்கு தொண்டகட்டி போடுறது எவ்வளவு பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கா எத்தனையோ இடத்துக்கு போறா மணிக்கணுக்கு சாதாரண ராமுக்கும் கண்முழிக்க வேண்டியிருக்கு கதை சொல்லிட்டு போனா அப்புறம் தூக்கம் வரது சாத்தியம படாது அவ்வளவு நாளை ஆகும் அந்த ஒரு ஸ்ட்ரெயின் பகல் முக்களும் கதை சொல்றா இன்னும் எத்தனையோ ஊருக்கு போய் கதை சொல்றா இது ஆச்சொல்லி இன்னொரு இடத்த கதை சொல்ல வேண்டியிருக்கு அவர் பெரிய தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கான பகவான் உயிர் அமிஷாவதாரம் அமிஷா அனுப்பிரவேசம் அடைஞ்சிருக்க இடத்துல அதுதான் அவளுக்கு ஒரு பலத்தை புடுத்து தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக சொல்றது இன்னைக்கு அவ மகாருத்ரத்தை பத்தி சொல்லியிருக்கான் இன்னைக்கு அந்த ரெண்டு வேளை சாயங்காலம் ஒரு வேளை இப்ப ராத்திரி ஒரு வேளை சொன்னா கேட்டப்பறம் அது ஈடுபடாம ஒத்து இருக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டான் இன்னைக்கு அந்த மனசுல பதிய முடியாது சொல்றா பாருங்க அந்த சக்தி இருக்கு அது வேற இருந்தா அதே வார்த்தையை நான் சொல்லலாம் அவ சொன்னாள் ஏன்னா மனசுல போய் பதியுது அப்படி ஒரு பெரிய ஒரு அத்தமான சக்தியை வாக்விலாசித்த பகவான் அவா உள்ள இருந்து அவ பிரேரம் பண்ணி செய்யறா எவன பிரச்சிய ஸ்லோகார்த்தமே அதுதான் பகவான் அனுபவம் அடையினா அதுக்காக ஏற்பட்ட சந்தர்ப்பம் தான் இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் பகவான் நம்முடைய மனசுல இதனுடைய பலம் என்னவோ அதை ஏற்படுத்தணும் அதுதான் நாம் பகவான பிரார்த்திக்க சிவனா சிவாங்க படனத்துல போய் சொன்னா தான் நினைக்கிறேன் அது மகாரூத்ரம் ஆச்சாரியாளுடைய ஆஜ்ஞ இல்லாம போமாட்டா பந்து குளாத்து கல்யாணமா இருந்தா கூட இருந்துடுவா பெரியவாளுடைய ஆஜய அதுக்காக போற கிருஷ்ணமுத்திரிவாளன் தான் வந்திருக்கா கிருஷ்ணமூத்தி அது ஒரு பெரிய ரத்னம் வாஞ்சியூர்ல போய் கோவில் கட்டியிருக்காருன்னு வாஞ்சியூர்னா காஷிக்கு காட்டிலும் வீசம் பங்கு அதிகம் ஸ்ரீவாஞ்சத்தனுடைய ஒரு அவையே உங்க எங்க சமான நம்ம தட்சிணத்துல ஆறு இடத்துல குஷம் இருக்கு வாஞ்சியூர்ல குஷம் இருக்கு அந்த குஷத்தை வேற இன்னும் எத்தனையோ இடத்துல நோக்கி பாக்கற கலப்ப முடியல ஒரு மலையில ஸ்கந்தனுடைய ஆலயம் இருக்கு புதுக்கோட்டையில அங்க இருக்கு விஷம் முருகனுடைய ஆலயம் இருக்கு அங்க தீட்டம் இருக்கு அங்க இருக்கு அது ஆச்சரியா சொன்னா எனக்கு நான் கேட்டேன் குஷம் எத்தனை இருக்கு ஒரு லெட்டர் இருந்தேன் எனக்கு இந்த நாராயணியை எழுதுறதுக்காக தேவையா இருந்தது அப்ப பெரியாருக்கு நான் போயிருக்கேன் புதுக்கோட்டைக்கு அடிக்கிரி போயிருக்கேன் அந்த அப்புறம் கேட்டா அம்மா குஷம் இருக்குங்கிற காசி சேத்து ஆறு இடத்துல காசியை தவிர ஆறு இடத்துல நம்ம தட்சிணத்துல இருக்கு வாஞ்சியூம்னு ஒரு ஸ்தலம் பெரியவாள் கூப்பிட்டு சொன்னாள் எங்க கட்டணம்னு சொன்னா கிருஷ்ணமூர்த்தியில ஆறு போய் கட்டியிருக்காள் பெரிய கோவில் அது பிரெஞ்சு சேர்ந்த இடம் இப்ப கட்டுறது ரொம்ப சுலகம் அப்ப பிரெஞ்சுல சேர்ந்து இருந்த சமயத்துல கட்டிருக்காள் ரொம்ப நல்லா எல்லா மனுஷன் ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கிறதுனால பண்றாள் மஹருத்ரம் பெரிய காரியம் மஹருத்ரம்னே பேர் இல்ல அச்சூத்ரம்னா சொல்லணும் அது அங்கங்க அவயவமா பிரிச்சு பண்றதுனால அம்ச அம்சமா பண்றதுனால மஹாரு சொல்றோம் அது எங்கையும் காசியில நடக்கிற புண்ணிய முழுக்கும் வந்து சேரும் எல்லாரும் யோசனை பண்ணாம பணத்தை வாதி கொடுக்கணும் அவனுக்கு அவன் நல்ல ஆச்சரியா நிறைய லட்சணி கொடுத்து அவளை ஜபிக்க சொல்லணும் அது மந்திரமே எப்படி இருக்கு தெரியுமோ விஸ்வம் புஷ்டே அஸ்மின் அநாதுரம் புஷ்டமா இருக்கணும் விசேஷத்தக கிராமே அஸ்மின் அநாதுரம் இந்த ஜபிக்கிற ஊர் நல்லா இருக்கணும் இப்படி பிரார்த்தனை ஜம் உலம் ரோகம் இல்லாமல் இருக்கணும் இருக்கணும் ஒரு மனசிலும் கவலை இருக்கக்கூடாது இப்படி உத்தரத்தல பிரார்த்தனை இப்படி ஆயு பதினாயிரத்தி வச்சோ பிரார்த்தனை அத்திருத்திரத்திலே அப்படி ஆகணும் அப்படி இல்ல பிரார்த்தனை இப்படி மகாமந்திரம் இந்த மந்திரத்தை சின்ன முத்திராவோடைய தம்பி சின்ன முத்திராவடிச்சு பெஞ்சனூர்ல ராத்திரி போய் அம்பாள் தரிசனம் பண்ணி சிவதர் பண்ணி தான் சாப்பிடுவாள் சிவ தரிசனம் பண்ணி உஷ்ணு தரிசனம் பண்ணுவாள் அப்புறம் அப்புறம் வந்து வழக்கம் மழை குட்டினா கூட அது அநாயாசமான இதை கொடுக்குமா அதுக்காக சிவ தரிசனம் பண்றவாள் அவளுக்கு ஒண்ணு பண்ணாதுன்னு அவன் எல்லா கஷ்டத்தையும் நீக்கிவிடும் பிளட் பிரஷர் நீங்க இன்னுமே ஜீவிக்க மாட்டேன் சேர்த்துடும் பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஓடி வந்தார் பத்தினியும் கார்ல சொல்லிவிட்டார் தலையை சுற்று சிவதர் பண்ணும்போது வருஷமா சஷ்டிமூர்த்திக்கு அப்புறம் பன்னிரண்டு வருஷமா ஜீவிச்சுருக்காங்க அதெல்லாம் பகவான்தான் இருக்காள் ஈஸ்வர் சிவதரிசனம் பண்ணினா ஒரு விதமான கஷ்டம் இருக்காது போய் தரிசனம் பண்ணி பார்க்கணும் விஷ்ணுவை போய் சிவதர்சனம் பண்ணி விட்டு விஷ்ணுவை தரிசனம் பண்ணணும் ஏன்னா அப்பிரதோஷே ஹரிம் பசேது நிருசிம்ம ராகவம் நரசிம்மனியும் ராகவனின் தவிர்த்துட்டா ராமனுடைய கோவில இருந்தா பிரதோஷராத்திரியை தரிசனம் பண்ணலாம் நரசிம்மனியும் தரிசனம் பண்ணலாம் இருக்கிறதுனால அப்படி ரிஷியில் போய் சொல்லியிருக்காங்க கோவிலேயே தீர்த்தபாத்திரம் கையில் இருந்தது ஆச்சோமணம் பண்ணி அப்படி மகாமந்திரத்தை ஜபிச்சாள் அவன் ஒரு அரை மணி ஜபிச்சாலா விஷ்ணத்துக்கு வரேன்னு புரட்டு போயிட்டாத்துக்கு ஆத்துக்கு போய் அப்புறம் ஒன்பது மணிக்கு மேல விஷ்ணம் பண்ணி போஜனம் பண்ணா கம்சபுர கட்சத்துல சின்னத்ராவாள் மகாமந்திரம் ஸ்ரீருந்திரத்துக்குள்ள அமட்ட மந்திரம் மந்திரத்துக்கு ஒன்று உண்டோ எத்தனையோ மந்திரத்தினுடைய பலங்களை போய் சொல்றதா அது இப்ப அப்படின்னா சொல்ல முடியாது சபையில சொல்லிக்க முடியாத ரீதியில வந்துடுது சமூக திருவாள் கீதை வச்சு நடத்தினாள் கீதைன்னா என்னமே ஆச்சரியமா நடந்தது நாளைக்கு இந்த பக்கத்துல பெருமையா முதல்ல நடந்தது அவ நாகப்பட்டினத்துல அவ வச்சு நடத்தின சமயம் அவ அதுல நான் வாசல்ல படுத்துட்டு இருக்கேன் அவ தாயார் பகிஷ்டி போய் படுத்துட்டு இருக்கா கல்வி மாடியில இவா உள்ள படுத்துட்டு நான் அப்படி வாசல்ல படுத்துட்டு இருக்கேன் எனக்கு வாசல்ல படுக்கிறேன் உள்ள படுத்துக்கணும் உள்ள படுத்துக்கிறது என்னால் முடியாதுன்னு வெளியில படுத்துட்டு இருந்தேன் கூட ஆஞ்சநேய சுவாமி படுத்துட்டு இருக்காரு எனக்கு தொடங்கி ராத்திரி ரெண்டு மணிக்கு நான் ஜலசோசியத்துக்கு வந்துருக்கேன் உள்ள என்னமோ சத்தம் கட்டுது பார்த்து என்னெல்லாம் திறந்துருக்கு குழந்தைகள் இருக்கா மேல கட்டுல படுத்து ஆஞ்சநேய சுவாமியும் கூப்பிட்டேன் என்ன கிருஷ்ணமூர்த்தி இருவாழ்க்கு என்னமோ உடம்பு என்னமோ அவருக்கு பெரிய ஆபத்து வந்துட்டு கூப்பிடுங்கோ கதவு உடனே கால் நம்பி ஆச்சவனம் விட்டு அம்மா அம்மான்னு உடனே வா பத்னியை கூப்பிட்டு அந்த அம்மா அலறி பிடிச்சுங்கன்னு கதவை திறந்தா என்ன சத்தம்னு உடனே அம்மா கழுவி மாடியில் இருந்து ஓடி வந்தா பார்த்த ஒரே இடியா வைத்து உடம்பெல்லாம் கொட்டியிருக்கு பிரஜினு விட முடியல வாக்கு சப்தம் மட்டும் வருது இறஞ்சு உடம்பெல்லாம் வைத்து கொட்டின்னு இருக்கு எல்லாரும் கத்தினா அதெல்லாம் கத்தி அதிகம் வெட்டி போங்க விபூதி எடுத்து சித்த ஜபிச்சு போய் போய் விட்டேன் அப்படியே என் கருத்தை கட்டி கஷ்ணமுத்திடுவாள் கிட்டத்தால என் கதையை சொல்றேன் அச்சடிகளுக்கு தெரியும் கட்டிண்டாள் கட்டின்றதுக்கு அப்புறம் பேச முடிஞ்சது ரெண்டு எத்திகள் வந்து நீங்க விபூதி இட்ட உடனே என்ன வந்து தொட்டாள் உயரமா இருந்த சமாளிதினாடியா உடம்பெல்லாம் வைத்து போச்சு வரதாச்சாரியெல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டா உடனே நூத்தி அஞ்சு ஜுரம் ராத்திரியை போயிடும் முப்பது நாள் பெரிய பண் பெரிய மூடு அவன் கொடுத்துட்டாளா ரொம்ப பேர்கள் குடுத்து உன்னாடி அந்த புண்ணியம் வர முடியா அப்படின்னா நம்மால திருக்கிரம் அறுவத்தி ரெண்டாம் வருஷம் எட்டு கிரகம் கவலை இல்லை இந்த கூட்ட கிரகம் எரிச்சு உடனே ரொம்ப ரசமா அந்த மசுரமா நம்ம ராமதாஸ்யா அதுக்காக தான் அவளை பேச சொல்றது ராமசுவாமி அமலா செய்யறவன்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு உள்ளூரை பேசுறா இப்படி இல்ல நல்லவழலாம் அவள்லாம் லௌக்கிக்கலா இருந்து இப்ப எங்களுக்கு எல்லாம் என்னமோ பழக்கம் அவளுக்கு இது என்ன இதே வழக்கமா அப்படி இல்லை அப்படி இருந்து இதுல ஈடுபட்டு அவ்வளவு அழகா இருக்கிறது ரொம்ப பெருமை அதோட சாந்தி அடக்கம் ஆச்சாரம் எல்லாம் இருக்குன்னு அவன் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ரெண்டு பேரும் நிலம இருந்து அது கொடுத்துற பாட்டை பார்த்தா அவன் சில ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும்னேன் சுாச்சாரம்ன போலாம் கூட பண்ணுவாள் நம்ம தேசங்கள்லாம் இருக்க ஏதாவது சரியா போடும் புண்ணம் அது சரியா ஆக்கிவிடும் இப்படி மூணு பெண்கள் பிறந்தாட்ட எடுத்து கொடுக்கிறான் தம்பி பிள்ளைவன் தேவஹூதி என்ன கரடியா பிள்ளையா சொல்லப்படாதா நண்பரை சொல்லாம போடாதோன்னு நினைக்கிறான் அவன் குழந்தைகள் தைரியமா ஆகூதிங்கிறான் எனக்கு மறந்து போய்ட்டு ஆகூதி தேவஹூதி ஆகூதி பிரசூத்தின்னு மூணு பொன் பிரியவர்தன் உத்தானபாதன் ரெண்டு புள்ளே மனுக்கு பிறந்த மனு வம்சத்தை பத்தி காட்டா அவ குடும்ப புண்ணியங்கள்லாம் நமக்கு வருதான் அதுக்காக காக்கணும்னு விட்டாள் அதுக்காகத்தான் சிரவணம் பண்றது ராஜாக்களை பத்தி காட்டா அவ குடும்பத்து புண்ணியங்கள்லாம் வர்றதா அவளுக்கும் குறையில நமக்கும் வளர்றது என்ன நஷ்டம் காபமே ஆபூத்திய ஒருத்தர் கொடுத்தாள் தேவகூத்திய யாரு கொடுக்கறதுன்னு புரியல பையன் அமல அப்பவே ஜெகத் திருஷ்டி ஆரம்பம் பையனே இல்லை உலகத்துல யாராவது பையன்கள் நிறைய இருக்கிறதா இருந்தா காலேஜுக்கு போற பையனா நீ என்ன காஸ்ட் நீங்க என்ன பாத்திரம் தினியில உட்காந்த அப்படியே காலேஜுக்கு போற பயல என்ன கோத்திரம் அவன் படமாங்கிறான் பிரச்சாரம் அவனு கோத்திரத்துக்கும் ஜாதிக்கும் புரியலன்னு வித்தியாசம் அவன் அப்பாவை கேட்டா அவரும் தெரியலங்கிறார் அவன் வேதசர்ம சாஸ்திர பரிபாலன சபைக்கு ஒரு கழுத்த பணம் கேட்டுது நீர் என்ன கோத்திரம்னு கேட்டார் சீதாராமையர் தெரியலன்னா அவன் பணம் வாண்டான் என்ன இப்படி அவர் அந்த கழவர் காதல் விழு முடியாவே சொன்னேன் அந்த கழுத்தம் பணம் வாண்டாம்னே ஏன் எப்படி சொல்றேன் கோத்திரம் தெரியாத நீ என்னத்துக்கு நீ பணம் கொடுக்குற உன் பணத்தை வாங்கி இல்ல கோத்திரம் தெரிஞ்சவனும் கட்டுப்படுவோம் இப்படி இருக்கு இது ஆசரியமா தோணும் அது தெரியலேங்கிறது கோத்திரமே கல் அட்டமா இருக்கு பிரயோஜனம் பூபாரம் அப்படி இல்லாம ஜென்மா உணா போச்சேன்னு வருத்தமா இருக்கு என்ன அவர்கிட்ட எனக்கு துவேஷமா இப்படி கூட ஒரு மனுஷன் இருக்கானேன்னு ஆச்சரியமா இருக்கு அப்படி நம்ம தேசம் அப்படி ஆகலாமா பரதகண்டம் பாக்கி தேசத்துக்கு எல்லாம் கொடுக்குற தேசம் இது தர்ம கட்சேத்திரம் இது இதுவே கட்டு போச்சோம் பெரிய மனுஷர் பட்டத்துல நலச்சரித்திரத்தை நாட்டகம் போட்டு லட்சம் ஜனம் பார்த்து கண்ணால ஜெலமிட்டாளா இந்த மாதிரி என்ன வேணும் நம்ம நலச்சரித்திரத்தினுடைய பெருமை இப்படி கூட ஒரு தமைய உண்டா இப்படி ஒரு நலன் உண்டா தர்மத்தை காக்குறதுக்காக அப்படி கண்ணால ஜலமிட்ட கிரிச்சு வச்சிருக்கேன்ல இண்டு பேர்ல வந்தது அவர் நாஸ்திகளை அங்க என்ன சேரும் பாலுமாவா ஓடுறது ரிஷியா தேசத்துல எல்லா பையனும் அழுதுகிட்டு இருக்கேன் வினோபாவா அந்த ஊர்ல போனா லட்சம் ஏக்கர் வாங்கலாம்னு ஒரு நாளைக்கு பழையாத பூமி தானம் நாஸ்திக தேசம் என்னமா நன்னா இருக்கும் அந்த தேசங்கள்ல எல்லாம் நாஸ்திகம் வந்ததுக்கு கூட காரணம் நம்ம இருக்கிற கோளாறுகள் தான் இந்த காத்து தான் அங்க எல்லாம் அடிச்சிருக்கு இங்க சரியா இருந்தா அதெல்லாம் கூட நல்லவனா கூட ஆயிடுவோம் ஏதாவது அங்க நல்லது இருந்தா நம்ம நல்லது போய் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு தேவகூத்திய எங்க குடுக்கிறது புரியலே கவலைப்பட்டு பிரம்மாவை போய் கேட்டார் என் புள்ள சாயல இருந்து உண்டாயிருக்கான் கர்தம் பதினாயிரம் வருஷமா பிரம்மச்சரியத்தை அனுட்டிச்சிருக்கான் பிந்து சுவரஸ் தீரத்துல இருக்கான் சரஸ்வதி கரே அங்க போய் தேர்ல கொண்டு போய் நிர்பந்தம் பண்ணு சொன்னாள் மனு தன் பெண்ணை தேவகூத்தி அழிச்சுட்டு பத்ரி சத்தரூபியை அழிச்சுக்கிண்டு காட்டுல போய் தேடி கண்டுபிடிச்சா பிரம்மச்சாரியை அவர் என்ன பிகு பண்றார் கண்ட மாட்டாரு ஆடுற ஒரே ஒரு வண்டி நின்னா ராத்திரி மழையில நம்ம சோனே ராஜபுரம் போனோம் வரையான் நான் வரலங்குறேன் மோசத்துக்கான என்ன அர்த்தம் கட்டதெல்லாம் கொடுக்கணும் அவசியமா போனோம் அவசியமா போனோம்னா முடியாது போகும் பத்து வண்டியா இருந்தா நான் வரைய நான் வரையம் அது மாதிரி அவர் ஒரே பிரம்மச்சாரி பிகு பண்றார் என்ன கல்யாணம் பண்ணிக்குதான் உத்தேசம் இல்லைங்கிறார் இல்ல இல்லங்கிறார் அப்புறம் உடனே உள்ள முள்ள அவர் ராஜகன்னிக்கே கந்தர்வன் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஸ்திரீ நான் விவாகம் பண்ணிக்குவாரு இல்ல உங்களைத்தான் பண்ணி போயின்னு சொல்றான் அப்படியானா ஒரு ஒப்பந்தத்துக்கு அவர் சம்மந்தப்படுவான் என்ன என்னைக்காவது எனக்கு என்னைக்கு தோன்றுறதோ அன்னைக்கு அங்க சங்கம் ஏற்படும் குழந்தை பிறந்துட்டோ அப்புறம் அவளோட நான் பேச மாட்டேன் சன்னியாசம் பண்ணோடு போய் இஷ்டமானு காட்டா ஆஹாட்டா என்ன ஏதோ கல்யாணம்னு ஆகட்டும் குழந்தைன்னு புறக்கட்டம் போர் தோண்டி போச்சு அப்படி நம்ம தேசத்துல குழந்தை கல்யாணம் ஆகலைன்னா அப்படி கவலைப்படுவா அது அப்படி சுட்டணுவான் விட்டு கூடாதான் ரொம்ப நாள் அதுக்காக கவலைப்பட்டாள் கண்ணிக்கார்கள் தேவகூத்தியம் ஊருக்கு போகணுங்கிறாள் நீ வண்ண போய் இருந்துட்டு அப்புறம் இன்னுமே எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தான் ீத்யா முத முதல்ல குழந்தையாள கொண்டு புக்காத்துல விட்டுட்டு அப்பா அம்மா பரப்பற போது கண்கலங்கும் பொண்களுக்கு கண்கலங்குற பொன் கூட தேவையில்லை சிறிது துணியை சுருட்டின்னு ஆடுற ஸ்ரேகனுக்கு அவனுக்கு முன்னாடி போடும் அப்பாவுக்கு முன்னாடி அந்த அங்கேயே இருந்து இருந்து வழக்கமோ இல்லையோ ஒரே போடும்னே அப்பாவோட ரயில்ல வரணும்னே இவ என்ன பண்ணினான்னு நாள் தெய்வகூட்டி கிட்ட க இருக்கேது தெரிஞ்சுட பண்ணினால அப்பா அம்மாட்ட உடனே இங்கீதம் தெரிஞ்சு பரிச்சரிய பண்ணினாலும் என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணின அந்த அந்த மவுசுல ஒரு பத்து இருபது நாளைக்கு பிரமாதப்படும் அங்க இருந்து பம்பாயில இருந்து கிடையாது அது அப்படியே பொட்டலம் பொட்டலமா இந்த பயில கொடுப்பல் என்ன சொல்லுவான்னு தெரியுமோ எங்க அம்மா கூட கொடுக்கற அம்மன் பசு வச்சு ஆத்திர பண்ணணும் கடையில் வாங்கினது இந்த பயலுக்கு காலமாட்டுக்கு அதை நினைச்சுக்கிட்டு நாளைக்கு உபச்சாரம் பிரபாதமாக நடக்கும் அதை பார்த்து பிரமிச்சு அது பத்து நாளைக்கு அப்புறம் உடனே இவன் அப்புறம் கடற வேண்டியதுதான் அப்படி ஆயிடும் அப்படியோ நித்தியம் நித்யம் அஹோராத்திரம் நித்யமா பண்ணினான் என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு செஞ்சுதானே ஆகம் செஞ்சாலோ நாள் பிரீத்தியா அம்போட சிசுருட பண்ணினாலா தேவபூதி கர்தம் இருக்கு என்ன பாக்யம் குங்குமமும் குஷ்பமும் இப்படினா தான் இந்த பாகியம் அப்படி சந்தோஷப்பட்டு நித்தியம் பார்வதியை போய் பிடிச்சு விடுத்தாள் அந்த பத்திவிரையை சொல்றதுக்கு மகாலட்சுமி பத்திவர்த்தை இல்லையா அவளை சொல்லப்படாதா பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்றது ஆச்சரியம் என்ன கழ காலமாடு விஷம் சாப்பாடு பித்தன் புத்ரபூமியில வாசம் கழுத்துல பாம்பு கையில பிரம்ம கபாலம் தலையில ஜட்ட இவனை போய் சுத்திக்கிட்டு இருக்கி ஆதிசாச தல்பம் வனமாலேதரம் பிரணவாக்காரமான மஞ்சம் சனகாதி சேவை சதுர்வேத ஸ்தோத்ரம் நாராயணன் அவனை பதிக்கிறது ஆச்சரியமா என்ன பவானி பரமேஸ்வரனுக்கு பார்வதி பண்றது ஆச்சரியமா வருஷம்ூட பண்ணி அவர் சமாதியில் இருப்பார் சமாதி கலையும் பத்து நாள் எட்டு நாளைக்கு ஒரு தடவை காய் கிழங்க கையில் நறுக்கி அப்படியே மயிலுக்கு சாவி கொடுக்கிறவங்க மாதிரி நப்பலாம் கொடுப்பலாம் வாங்கி சாப்பிடுவோர் பேச மாட்டார் மறுபடியும் ஆரம்பிச்சு விடுவோர் பூஜை தியானம் சமாதி ஸ்னானம் கூட ஓடுகள் தோச்சு கட்டுகள் இப்படி பண்ணிட்டு இருந்தால் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகி இவர் பேசவே இல்லை ஒரு நாளைக்கு சமாதி கலைஞ்சு காழ்க எனக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் கொடுக்காம கையில வச்சுட்டு இருந்தாள் நிமிந்து பார்த்தார் கண்ணிலிருந்து ஜலத்தை கலகலன்னு என்ன கண்ணிலிருந்து ஜலம் வருது அங்கசங்க ஒருமுறை அங்கசங்கம் உண்டு ஆயிரம் வருஷம் ஆச்சே பேசவே இல்லையேன்னா ஆளாம் அஷடே இருக்கா இருந்து ஜலம் விடுறையா உனக்கு காமம் இருக்கா என்னன்னு நான் ஸ்ரீ இல்லையா காமம் இருக்காதான் ஆளாம் துஷ்டோஹம அம்மா என் கூச்சு ராஜகரி ஒன் ஷரீரத்தை பாக்கா யோ தேவ சுகத்து சுவேய ந இமே தேகத்தை காட்டிலும் பிரியமித்திரன் வேற இல்லையா அதை கூட நீ பொருட்படுத்தாமடு ஸ்திரீகளுக்கு வீடு நன்னா இருக்க ஆசைப்படுவாளா இந்த கொடி உங்களோட சேர்ந்து அனுபவிக்க கூடாது நல்ல சதமும் கட்டுவா ஒரு திவ்ய கிரகத்தை அழகான கிரகம் ஒன்னு ராஜகிரகம் மாதிரினாலா தேவஹூதியு கூப்பிட்டாள் இந்த சிமிண்டாலையும் கல்லாலையும் நான் கட்டுவேன் விமானம் காமகமான விமானத்தை நூறு யோஜன நீளம் நூறு மைல் நீளம் பத்து மைல் அகலம் ஒரு பெரிய விமானத்தை அரைக்கினாள் கீழே சபோபலத்தினால சிருஷ்டிச்சாள் அதிலேயே தந்தத்தினால பண்ணினை கட்டல்கள் அதிலேயே அசுமானகிரி திவ்யசயனம் வாக்வாபி கூப தட்டாகிகள் நதிகள் பர்வதங்கள் அக்கிரீடங்கள் ஆராமங்கள் எல்லாத்திலேயே இருக்கு ராசிதாச வர்க்கங்கள் எல்லாத்திலிருந்து அந்த விமானம் காமகமான விமானம் பெட்ரோல் இல்லாம ஆகாசத்துல பறக்கும் டிரைவர் தேவையில்லை அப்படிப்பட்ட விமானம் அந்த விமானத்தை பார்த்து கண்ணால ஜலம் தேவகூதி இதெல்லாம் பால்யத்திலே என்ன கிடைச்சிருக்கணும் எல்லாம் கடைசியிலே என்ன கிடைச்சிருக்கு அடையலையாம் பால்யத்துல ரெண்டு கண்டை போட்டுடும் சஷ்டிபூர்த்தியில சேர்த்து எல்லாருமா அப்படா தீபிருஷாத்து வட்டா திருகிய ீ து என் ஆலாம் உடம்பெல்லாம் காஞ்சி போச்சாக்க மாதிரி எந்தம்மா இந்தமே இந்த விமானம் இந்த படுக்கை இந்த கட்டுலாம் என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்டேன் நாளாம் இந்த விமானத்தை உண்டு போனேன் எனக்கு ஒன்னையா பண்ண முடியாது ஆஷடே இதுக்காக எனக்கு கண்டாலோஜனம் நாளாம் இதம் சுக்கர கிருத்தம் தீர்த்தம் துஷ்டாலான பரமாத்மா நாராயணன் வந்து ஆனந்த கண்ணில விட்டு அங்க ஒரு தீர்த்தமா கபில காட்டுல பிந்து சரசுன்னு பேரு நேத்ரோதத்தால உண்டானது இந்த இதுல போய் சுக்ரகிருத்தம் தீர்த்தம் சுத்த ஸ்வரூபியான பரமாத்மாவுனால நேத்ரோதத்தாலே உண்டு பண்ண தீர்த்தம் இது தேவஹூதி அதுல என்ன வேணும்னு நினைச்சுன்னு ஸ்நானம் அது கிடைக்கி நீ இறங்க ஸ்நானம் பண்ணு தீர்ஷா அந்த தீர்த்துக்கு போனாளாம் சாந்தஸ்வரேஸ்மகத்துல இறங்க போனதே பதினாயிரம் தேவஸ்ரீகள் தைரத்தையும் பீதாம்பரத்தையும் திவ்யவஸ்திரத்தையும் புஷ்பமாலையும் முக்தாஹாரத்தையும் ஆபரணங்களையும் அம்மா நீங்கள் ஆறு நாளாம் கர்ம கரி அம்மா நாங்கள் வேலைக்காரின் தேவஸ்திரீகளாட்சியின் ஆளாம் வாத்துக்காரருடைய உத்தரவு அவருடைய தப்போபலம் நாளாம் அத்தனை விஷத்தியா எங்க ஆத்துக்காரன அப்புறம் புரிஞ்சுதான் தேவகுதிக்கே புரியலையா அவன் சாமிப்பியமே ஒரு தோஷம் இத்தனை ிருந்தாள்ந்துருந்ததே வஸ்திரி தலையை தோட்டி குங்குமத்தை விட்டுமாலையை சூட்டி ஆபரணங்களைச் சாத்தி உன் நிலக்கண்ணாடி எதிர கொண்டு வச்சாள் ஆன் தேவஸ்திரீகள் தேவஹூதிக்கு நிலக்கண்ணாடியில் பார்க்கிறாள் பதினெட்டு வயசா நடக்கிறாள் ஆஹாஹா இத்தனை ரூபமான அவளே ஆச்சரியப்பட்டாள் தேவஹூதியே பக்கத்துல கழவராயிருக்கார் அத பார்த்து வருத்தப்பட்டாளாம் என்ன வருத்தா இருக்கே என் விமான வைச்சேன் விமானத்துல தேவபூதியோடு ஏறி குபேரனுடைய வனம் இந்த வனம் எல்லா இடத்துலையும் போய் சஞ்சரிச்சு வருஷ பூகார் தவது நூறு வருஷம் இந்த விமானத்திலேயே திவ்ய போகத்தை அனுபவிச்சு ஒன்பது விதமா யோக மகிமையினால தன் சரீரத்தை பண்ணி அவளை ரமிச்சு ஒன்பது கன்னிக்கைகளை அனசூய அருந்ததி முதலியே ஒன்பது கன்னிக்கைகளை உண்டு பண்ணினாலாம் உண்டு பண்ணின உடனே குழந்தை பறந்தவுடனே நூறு வருஷம் ஆச்சாம் மறுபடியும் சரஸ்வதி நதி கரைக்கு விமானத்தை வர வந்து அரங்கிச்சது என்ன அதுக்குள்ளே அறங்கி விடுத்தேனாலாம் எதுக்குள்ளே நாளாம் முகூர்த்தவது ஒரு மணிதானை ஆச்சுன்னாலாம் வருஷம் ஆச்சு ஆடாம் கணக்க பாரு மீட்டர் பாரு தெரியா வருஷம் ஒரு முகூர்த்தமா அந்த பர்தாவுடைய பிரேமே திவ்ய கிரக வாசம் ஒரு முகூர்த்தமா தோணித்தான் நூறு வருஷம் திவ்ய போகம் ஒன்பது கணிகைகள் சந்யாசம் உடனே கீழதே கால வந்து பிடிச்சாளாம் என்ன சொன்னாள் உங்களை வந்து அண்டி இந்திரியத்தை திருப்தி பண்ணி வச்சு இந்திரியார்த்த பிரசங்கேனா பரித்தக்த பராத்மனா குணா போட்டேனே ஒரு ஒரு பகவானுடைய கல்யாண குணகணத்தை உங்கள்கிட்ட காக்காமே என் இந்திய திருப்திக்கு விடுபட முடியாது ஒன்பது பெண்களுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீங்க பரப்பிட்டு போனதுக்கு அப்புறம் என் குறையை நீக்கி எனக்கு பகவான் இடத்துல பிரேமம் வரும் உபதேசம்னால கஷ்டித்யான் தேவாள் ஆஹா நாடா சர்வீஸ்வரன் தானவானாஸ்வரம் மஜா சாதுக்களுக்கு தானம் பண்ணு பகவான் அர்ச்சனம் பண்ணே நமஸ்காரம் பண்ணு பெரியவாழ சேவி பகவான்ஸ்தே அக்ஷரோ கர்ப்பம் சாமான்ய பிள்ளையா என்ன உபாசிக்கும் உனக்கு புறப்பன் சர்வேஸ்வரனை கபிலாவதாரம் பண்ண சொல்றேன் நாடா ஆமா பகவான நாராயணன புத்திரா வந்து பொறப்ப சொல்றேன் நாளா உடனே ஒன்பது பேர் நீங்க விவாஹம் பண்ணி கொடுத்தாளாம் மரீச்சையே கலம் பிரதாதி அனசூய்சேல விவம் புலாயுக்கியம் சதி யே சி தாக்குதவா சதாரணை சமார மரீச்சிக்கு ஃபலேங்கிரண மணி கூட மரீச்சையலாதி அனசூய அத்திரி கல்யாண மணி கூடம் விவாக பண்ணி கொடுத்தி கொடுத்தாலாம் புலகருக்கு கத்திங்கிற பெண்ண விவாகம் பண்ணி கொடுத்தாலாம் கிரியேங்கிற பெண்ணை கொடுத்தாலாம் பெண்ணை கொடுத்தாளாம் வசிஷ்டருக்கு அருந்ததி விவாகம் பண்ணி கொடுத்தாளாம் அதர்வாவுக்கு சாந்திங்கிற பெண்ணை விவாகம் பண்ணி கொடுத்து ஒன்பது பேருளியின் தம்பதிகளாய் बालकोटूलाड़ी विप्रवृषवान्े कृतवाहा सदारा समलालते नरंगड़चु अला मणि दंपतिवात्मी कश्चिशो प्रौजते ब्रम्मणि तोभ्यं विमृग्या पथह स கஷ்டித்யாதி ஆஹா நாடா சர்வேஸ்வரன் தானவானா ஈஸ்வரம் மஜா சாதுக்களுக்கு தானம் பண்ணு பகவான் அர்ச்சனை பண்ணு நமஸ்காரம் பண்ணு பெரியவாழ தேவி பகவான் அக்ஷரோ கர்ப்பம் சாமானிய பிள்ளையா என்ன உபாசிச்சோம் உனக்கு புறப்பன் சர்வேஸ்வரனை கபிலாவதாரம் பண்ண சொல்றேன் ஆமா பகவான் நாராயணன புத்திரா வந்து பொறக்க சொல்றேன் ஆடா உடனே ஒன்பது பேர் நீங்க கொடுத்தாளாம் மரீச்சையே கலம் பிரதாதி அசூயமே யூலியா விவம் புலாயம் யுத்தம் சிரியம் சதீம் இங்கேயே சிதீம் ரேவே தாந்தி தயே கிரு சே சமயத்த மரீச்சிக்குலேங்கிரண மணி கூட மரீச்சையலூய அத்திரி கல்யாணம் மணி கூம் குலஸ்தருக்கு அவிவ விவாகம் புலகருக்கு கத்திய விவாகம் கிரியேங்கிற பண்ண கொடுத்தாலாம் பண்ணி கொடுத்தாலாம் வசிஷ்டருக்கு அருந்ததி விவாகம் பண்ணி கொடுத்தாலாம் அதர்வாவுக்கு சாந்திங்கிற பண்ண விவாகம் பண்ணி கொடுத்து தம்பதிகளாய் மாலகோட்டு உஞ்சலாடி சமலாலயத்தை நிலங்கிட சொல்லி அப்படி இல்லாமத்து கணிச்சு சர்வேஸ்வரன புத்திரனா பிறக்க குழந்தைக்கு அஞ்சு வயசானதே கபில வாசுதேவருக்கு உபநயனம் பண்ணி ஏகாந்தமான கொடி விட்டு போய் குழந்தையை போய் பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாலாம் ஏகாந்தத்துல அப்பாவே விவித்தூபசங்கம் பிரோஜமா விதேஸ்வீரம காலதானூனீதீஹோகசி ேயனாரேம் சேவனே ஜாஸ் பட்சணீய எத்துக்கு எங்காத்துல வந்து அவதரிச்சு நான் என்ன பண்ணேன் விவிப்த உபசங்கம்ய பிரணமிய சமபாஷத பாப்பிகளை கரையத்தானா நீ அவதாரம் பண்றேன் இப்படி வேலையான எங்க வீட்டுல வந்து அவதாரம் பண்ணினியே நான் உனக்கு என்ன பண்ண போறேன் நீ ஒரு அனுபம் இருந்தாக்க என் குழந்தைன்னு தோன்றேன் வெளியில தோன்றம் போகும் குழந்தை உள்ள பாக்கணும்னு தோணல ஆகையினால உன்னை ஹயத்துல நான் பாக்கணும் சோகனா ஆகணும்னா உன்ன உள்ள வச்சு பாக்கணும் भूय सू प्रसाग विखे नम्योगु ये यदय शून्यकारु सयेव भगवान தெய்வம் யோகிகள் தோடும் தெய்வம் நீங்க வந்தையே ஆகையினாலே ஹிருதியுஞ்சன் விஷோகா ஒன்னு உள்ள பார்த்தாதான் என் சோகம் போகும் உள்ள இருக்கிற சோகம் வேதி மாத்திர ஒரு ரூபா விளையாண்டார் டாக்டர் பத்து தடவை ஆகும்னார் டாக்டர் சண்டைக்கு போனா மறுநாளைக்கு ஒரு ரூபாய் பணத்தை வாங்கிண்டியதே வேதியாக என்ன நினைவு எட்டு தடவை கூட ஆகலையா ஒரு தடவை கூட ஆகல சொன்னபடி ஷாப்பிட்ட யோ இல்ல வெந்நீர்ல குழிச்சு நெத்தியில இட்டுக்கிட்டே போருவா ஹிருஜன் விசோகா ஆத்மாபிட்சான அங்கிருந்தா தீபம் போடணும் உள்ள பார்க்கணும் இங்க இருந்தா குழந்தைன்னு தோன்றேன் சன்னியாத ஸ்வீகாரம் பண்ணிண்டி நான் பறவிட்டு போறேன் ஒன்னாலே தேவரணம் ரிஷிரணம் பிச்சுரணம் எல்லாம் நீங்கி போச்சு அஸ்மே ஜன் அம்மா குபேஷம் ஆயிரக்கணக்கான புருஷம் அக்னிஹோத்திரத்திற்கு பூஜைக்கும் யானத்திற்கும் சமா சிசுக பண்ணினவள் சரீரத்தை பார்க்காமே அவளுக்கு அத்தியாத்ம வித்தியை உபதேசம் பண்ணி பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணி அவளை காப்பாத்தனும் கூப்பிட்டு குழந்தை உபதேசம் பண்ணுவன் நீ பரவட்டு போலாம் வித்யாம் நம்முடைய அம்மாக்கு உபதேசம் பண்றேன் பரவட்டு போய் விட்டாள் அம்மாவை உட்காந்து வச்சு சரஸ்வதி நதி கரையில அஞ்சு வயசு குழந்தை உபதேசம் பண்ணி ஜென்ம ஏன் வருது நினைச்சா ஆயிரக்கணக்கான ஜென்ம சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம்னு வந்து குவிஞ்சு போறதுன்னாலாம் அவன் பிரார்த்தம் வந்து அனுபவிச்சுதான் பிராரப்தம்னா ஒரு ஹோட்டல் ஷாப்பிட்டு இவன் கொடுக்காம இவன் பேர்ல சூட்டு குடுத்து கோர்ட்ல தீர்ப்பு வாங்கி வச்ச கேசுக்கு தீர்ப்பாயிட்டு அறுபது டிக்கெட்ட வாங்கி விட்டான் முப்பது ரூபா பணம் தரையானு சொல்லிவிட்டு அவன் நம்பி குடுத்துட்டான் தொண்ணூறு ரூபாயாச்சும் சாப்பிட்டு அது ஒரே ஐடியா குவிங்க கடானா இன்னுமே இங்க சாதம் இல்லையான் அந்த ஹோட்டலத்துக்கு போனான் அரைமணியில நூலா பண்ணிடுறது அரை மணியில் இந்த மனசு நினச்சா பந்தம் பகவானிடத்தில் வச்சா மோட்சம் நாளாம் அப்படி பகவானை போய் நினைக்கணமே நினைக்க மாட்டேங்கிறதே நாள் அதுக்கு ஒரே ஒரு மார்க்கம்தான் நாள் பட்டத்திற்கு குருவாயிருப்பாத்து मतिरीह तिह गुणशक्ता बंधवृत्तेशक्ता वृंदे भक्ति वस्तु शक्ति महदन तमलब् भक्तिरेवासाध्या कपीर तनुतिभू குடும்பத்தில் நல்ல சத்யான ஒரு ஸ்திரீ என்ன பண்றது நாயர் பையன் என்ன பற்றமோ கவலைப்பட்டு குருவாயூரப்பனுக்கு பன்னெண்டு கௌபீனம் வாங்கி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோ கவலையா நீங்க போடும் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டான் இவர் குருவாயூரப்பனுக்கு கௌபீனம் வாங்கி கொடுக்கணும்னா இவருக்கு தெரியாது உடனே என்ன மொழி வந்து கேட்டார் இப்படி சொன்னா போய் பட்டு கோபீனம் மூணு நாள் வேலை தொங்குறது கடவாசல்ல போய் வாங்கி கொடுக்கும் போயின் ஐச்சின்னு போக முடியாதுன்னா முள்ள கொண்டு போயிடும்னு ஐச்சின்னு போனார் பன்னெண்டு கௌபீனம் கொடுத்த உடனே அம்மா சௌக்கியமா இப்படியும் குழந்தை சௌகரியமா இருக்கா எல்லாம் கலையில பிரத்யட்சம் அவன் பிரம்மண நாராயணியும் பாராயணம் கண்டவா எல்லாம் நாராயணம் நாராயணியாக நடந்தோ அதெல்லாம் எழுதியிருக்கேன் ஒரு ஒரு தசகம் அது ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகம் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்லோகம் எழுதி ஒரு ஸ்லோகம் ராஜா பாகவதம் கட்டோர் வைகுண்டத்தை கண்டாருன்னு எழுதணும்னு நினைச்சுக்கிண்டு இருபத்தி நாலாம் ஸ்லோகத்திலே குருவாயூரப்பன் காலில் விழுந்து கதறினார் ஏ குருவாயூரப்பா நீஹாம் காப்பாத்தனா எனக்கு வேற கதியிலேந்து காலில் போய் விழுந்தாள் ஒரு ஸ்லோகம் மேலே சொல்றதா தலையை தூக்கினாள் அந்த ஸ்லோகம் ராஜா கண்டார் வைகுண்டத்தை என்று சொல்லணும்னு நினைச்சின்றிருந்தார் தலையை தூக்கி பார்க்கிறார் இவருக்கு வைகுண்ட தரிசனம் குருவாயிருக்கோவில்ல ராஜா கண்டான்னு சொல்ல வேண்டியவர் நானும் கண்டேன்னு ஆரம்பிச்சுட்டார் ீ மண்டலை கண்டேன்கிறாள் எம் பிரபு இது யோனத்தோட யோதிர்மயமா கோபாலன் நடுப்புறனுக்கு ஆயிரத்தி எட்டு உபனிஷத்துக்களும் அவன் கண்டு கடைசியில் ஒரு பத்து விட்டார் ஸ்லோகத்தில் போய் நான் ஒரு அபராதம் பண்ணிவிட்டேன் என்ன காப்பாத்தணும்னு காலில் விழுந்து கதறினார் உருவாயிருப்பேன் என்ன உன் உன் மகத்துவங்க நானுங்க உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு ஒரு தப்ப நீ பொறுத்துக்கணும் நாளா அஜாத்வா தேத்துவம் விஸ்வநாதமே ஸ்தோத் செய்தது சோத்தரமிகரம் ने ने ने ना मणिनेहिमेंाने द्रुद्धंगे अज्ञात्ते महत्व आय श्लोक महिम ना पड़े नहीं पड़ी वाल अनुग्रह उम्मीदप्रसादाय भूजा அப்படி குருவாயூர் இருப்பன வேண்டினாள் நமக்காக வேண்டினாள் அவன் வேண்டி ஆரோக்கியம் சௌக்கியம் நாள் ஆயுஷும் ஆரோக்கியமும் நமக்கு ஒரேடியா வரணும்னா சத்தாக சொன்னேன் மகாபாரதம் நடக்கிற மத்தியில சத்தாகத்துக்கு வரணும்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பிரபு வெளியிட்டார் குருவாயூருக்கு வரணும்னு ஆச்சரியம் குழந்தைகள் ஆச்சரியப்பட்ட உடனே இங்க பாரதத்தை சுருக்கி சொல்லிவிட்டு வரைய எல்லாரும்ப்தூர் பெரிய வியாபாரியவர் அஞ்சு மணியிலிருந்து சொல்றாராம் வந்து அவர் ஏதோ சினிமா கதை மாதிரி சொல்லி ஏதோ பரிகாசமா பேசினாரா அதை கேட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமா அவர் பேரை கூட சொல்லிவிட்டார் சபையில அதெல்லாம் நாமும் பேரை சொல்லப்படாதே அவர் சொன்னார் அப்படி ஆயிரம் ஜனத்தை வச்சுன்னு சபையில சொல்லிவிட்டார் இது மாதிரி சினிமா மாதிரி சொன்னார் உடனே குருவாயூரப்பங்கிட்ட வந்து ஹோன் கதறினேன் இப்படி உன் சரித்திரத்தை வந்து மட்டமா பேசுறாளே எனக்கு பாகவதம் கேட்கணும்னு ஆஷையை என்னை கேட்க முடியலையே எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு ஆறா கல்லு அந்த மூர்த்தி சொல்லி திருங்கிறாரா இவர் போனவர்கிட்டே உங்க இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரா போய் இவருங்க ஓராறு சத்தாக சொல்றதுக்கு இந்த ஒரு பக்த போது ஒரு வாரத்துல வாழ்க்கை நரசிம்மர் போய் அவருக்கு நரசிம்மையரை கட்டி நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் நீ வந்து சொன்னேங்கிறா உடனே இங்க இருந்து நாங்கெல்லாம் போனோம் அந்த போனதே ஆச்சரியம் தாருமாறா கூட வாங்கிவிட்டான் குழந்தைனா ஒரு நான் ஐம்பது ரூபா நஷ்டமா போச்சு ரயில்ல வேறி போனதுக்கு அப்புறம் தெரியுது பதினஞ்சு இருபது பேர் போறோம் ஒன்னும் புரியல தேர்ட் கிளாஸே அழகா இருக்கு அப்படி இருக்கிற போது வாங்கி இப்படி வாங்கி சொன்னேன் என்னமோ தவறி போச்சுன்னா சரி தானு போயிட்டு இருக்கேன் என்னமே ரயில்ல அப்புறம் டிக்கெட்டை கொடுத்தா மாத்தி கொடுப்போம் கொடுக்க மாட்டான் இப்படி ரயில்ல உட்காண்டிருக்கேன் ஒரு பிரபு வந்து ரயில் வேறுனார் மெயின் சீட்ல இடமா இருக்கேன்னு வருவாய் போற இழ ஆமா உங்க வாக்கால நாராயணின்னு சொல்லணும் ரயில் ரயில்ல இருந்து நாராயணின்னு சொல்லணும்னு சொல்லி எந்த ஊர்னு காட்டேன் நான் கோட்டையன் வெக்கில் மங்கும் போனாள் மங்கும் ஆண்டியருக்கு என்ன வேணும்னே அவள்ளைனார் ஆண்டியர் வாழ் மகாபக்தாவாள் நித்திசாத்தம் பண்ணினாள் தன் பிதாவுக்கு எப்படி அம்பது ஐம்பது ரூபா தட்சிணம் வரும் நாளைக்கு அப்படி கொடுத்து பண்ண எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துக்கு நான் எதை கொடுக்கப்படாதுன்னு பண்ணினார் அவர் பிள்ளையின்னார் ஆண்டியர் பிள்ளையா நாராயணின்னு சொன்னேன் உடனே தூக்கி அம்பது ரூபாய் அதுக்குள்ள சுவாமிக்கு சகிக்காம உடனே ரூபாய் கவலைப்படாதே என்ன என்ன தரிசனம் பண்ண வரத்துல கூட போனா என்ன கொடுக்க மாட்டேன் கலிலே உருவாயு நாராயணியும் படிக்கிறவள் தடையிறார் சொல்றாள் குருவாயிருப்பேற்க கபிலாபதாரத்தை பத்தி நாராயணியும் படிக்கிறவள் அடையிறார் திரு நம்பூத்ரி சொல்றாள் குருவாயிருப்பேற்க கபிலாபதாரத்தை பத்தி பதிமூணு அத்தியாயம் முக்கிய மூழ்கி சொன்னாள் மைத்ரையர் சுகாச்சரியன் தனரிக பத்து ஸ்லோகத்தில் கொட்டிவிட்டார்கள் பட்டதிரி मति गुणशक्ता महदक्ताम दृदुभे भक्तिगस्तु शक्ति महदनुगम लक्तिरेवाध्या कपिल तरिवृदी அம்மா ஜென்மாயே வருதுன்னு கேட்டாள் விஷயத்தில் ஈடுபட்டா ஜென்மா நாள் விஷயத்துல இடுபடாவனாஜம்மா இல்லே மோட்சம் நாள் விஷயத்துல மனசு ஈடுபடுறதே என்ன பண்ணுவேன் குழந்தை சொன்னாளா அம்மா குருந்து பக்தியோகத்து சக்தி பக்தியோகம் விஷயா சக்தியை போக்கும்னு சுவாமி சொன்னாளாம் மாட்டே அம்மா சொன்னாளாம் அப்பா பக்தி வல்லியேடா என்ன பண்ணுவேன் அப்ப சொன்னாலங்கபில மூர்த்தி அஞ்சு வயசு குழந்தை அம்மா பக்தி கங்கையில ஸ்நானம் பண்ணா வராது தலகன்னா வராது தபசு பண்ணினா வராது இது பண்ணினாலும் வராது உன்னை ஒண்ணு பண்ணினாத்தான் வரும் மகான்களோட கூட ஓடினா தான் ஏ குருவாயிருப்பா அஞ்சு வயசு குழந்தையாய் கபில கோஷம் பூண்டு அம்மாக்கு சொன்னியாமே சத்தியமான உடனே அம்மாவை பார்த்த அம்மா உண்ட இருக்கான் பரமாத்மா அவன் ஒரேடியா எள்ளும் கொள்ளும் கடுகுமா கலந்து கிடக்கா போல கிடக்கான் அவனை பிரிச்சு அம்மா பிரகிருதி மகாதார ூத்தன அபிஹபி தசாட்சி பூருஷா பஞ்ச விபா முக்கியத்தை சூப்பிர கபில தனித்தம் தேவூத்தை ஜகாதீ 24 நாலு தத்துவத்தை பெரட்டி இருபத்தஞ்சாவது வாஸ்தவ தத்துவத்தை போய் பார்க்கணமா என்னென்னாள் மாயே அகங்காரம் மகத்தத்துவம் உச்சூனை இருக்கிறதுக்கு மகத்தத்துவம்னு சொல்றது இந்த பிரபஞ்சம் தன்மாத்திரை அஞ்சு ரூபரசகரிசாதிகள் இதெல்லாம் தன்மாத்திரைன்னு சொல்றது பஞ்ச மகாபூதம் கர்மேந்திரியம் அஞ்சு ஜானேந்திரியம் அஞ்சு மனசு ஒண்ணு இருபத்தி நாலு பிரகிருதி ஒண்ணு மகத்தத்துவம் ஒண்ணு அகங்காரம் ஒண்ணு பஞ்ச தன்மா அஞ்சு அஞ்சு மூணு எட்டு பஞ்சமஹாபூதம் எட்டு அஞ்சும் பதிமூணு கர்மேந்திரியம் அஞ்சு ஜானேந்திரியம் அஞ்சு இருபத்தி மூணு மனஸ் சொன்னு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அவசம் பரமாத்மா அம்மா இப்படி உள்ள பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும பிரகதி மஹாலஹங்காச்சா அபிஹிரு இப்படி சொன்னாள் உடனே அம்மாவை பார்த்து குருவாயூரப்பனை பார்த்து இப்படி சொன்னியா மீன் கேட்டாளமா நாளாம் கல்லா இருந்த குருவாயூரப்பன் இன்னும் சொன்னாளாம் அம்மா எடுத்து எடுத்து கொடுத்து விட்டாள் ஆமா அப்படியே ஆசனாதிகள் பண்ணணுமா ஆசனங்கள்லாம் என்ன பண்ணும்னா அப்படி ஓடுற குதரையை நிறுத்தி சொட்டு கொடுக்கறா போல இந்திரியத்தை இந்த இந்திரியமாக குதிரைய ஆசனங்கள்லாம் போடுறது என்னத்துக்காக ஓடிண்டே வேகமா கழக்க ஓடுற மேற்க ஓடுற குதிரையை திடீர்னு திருப்ப முடியுமா அதை நிறுத்தி சொல்லி கவலை திருப்பின்னு வரணும் அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஜாதி குதிரை மாதிரி இந்திரியம் விஷயங்களுக்கு அதை அப்படி நிறுத்ததுக்காக பண்ற ஒரு காரியத்துக்கு தான் நான் ஆகனங்கள்லாம் அது கொஞ்ச நாத்தான் பிரத்யாகாரம் சிந்திக்கும் சொட்டு கொடுத்து நிறுத்தணும் பிரியாஹாரங்களெல்லாம் போய் சொன்னாள் அஷ்டாங்கோகத்தை பத்தி சொன்னாள் ஈமம் பன்னெண்டு நியமம் பன்னெண்டு இருபத்தொன்னாள் அது பண்ண பண்ண சித்தம் சுத்தமாகரூடம் மங்களவிக்கிராய் கல்யாணகடாட்சனாய் மந்தாசத்தோடு சர்வேஸ்வரன் உள்ள தெரியவனாம் அப்படி ஆசனாதிகளினாலே சுத்தமான ஹயகமலத்திலே சர்வேஸ்வரன் அப்படி பார்க்கணும்னு அம்மாவுக்கு அஞ்சு வயசு குழந்தையாய கபில ஹோஷம் மூண்டு ஏ குருவாயூரப்பானி உபதேசம் பண்ணது சத்யமானாள் ஆமாநாடாம் மமகுணீலா கர்ணனை ீ கித் தேவஹூத்தியாதி அம்மா பகவத்குணத்தை வருமான காக்கணும் காக்க காக்க அவர் அறியாம நாமாவ சொல்லும்படியா ஹரே முகுந்தா நாராயணான் கத்துவன் பகவான் உறக்க சொல்ல ஆரம்பிச்சுட்டா லஜியை விட்டு சுரூபம் உள்ள தெரியும் கங்கா பிரவாகம் மாதிரி அகோராத்திரம் பகவத் சுரூபம் மனசுல ஓட ஆரம்பிக்கும் அந்த ஓட்டத்துக்கு தான் பரமபக்தின் பேரு சாத்திய பக்தின்னு பேரு பலபக்தின்னு பேரு சாதன பக்தி காதால காக்கறதில்னா சுரூபம் உள்ள தெரியணும்னா பலபக்தி அம்மா அந்த பக்தி வந்தா முச்சு விரட்டும்னு சொன்னியாமே சாஹிந்தி கபததனுஷுமையா சத்தமாநாள் ஆோழிங் சஞ்சிதாத்தை குடும்பம் பிரதினமனு பணன் பாலலாய் சார் ஜாத்த கபிலூத்தியை யீ अनिमित्ता भागवती பி சேர்சீ யரஜதி கோஷம் மனலோயதா இந்திரியங்கள் வேதத்துல சொன்ன கர்மாவை பண்ணி பரம சுத்தமாக ஆகி மனசோட கூட சுரூபத்துல போய் ரமிக்கிறதே அதுக்குத்தான் பக்தின்னு பேருந்தாள் அந்த பக்தி வந்துவிட்டே இந்த லிங்க சரீரத்தை அரிச்சு எடுத்து விடும் அது எதை போல நிகிர்ண மனலோயதா இருந்தால் அவன் பத்திருபது முந்தம்பழத்தை தம்ப முரணனா ஆமா தூட்டும் மறுபடியும் தோலியிருந்தும் ஜெயிச்சு போயிடும் அது மாதிரி அனாயாசாய் இந்தலிங்கரீரம் ஜெயிச்சு போறது ஆ திருஷ்டாந்தத்தை திருடகாத்திரனாயிருக்கிறவன் ஆஹாரம் பண்ணது எப்படி தானா ஜெரிக்கிறதோ அது மாதிரி ஜிச்சு போயிடுமா அப்படி சர்வேந்திரியங்களும் மனசோடு சேர்ந்து கண் பகவான பார்க்கணும் மனசு பகவான் ஸ்மரிக்கணும் காது பகவத் குணம் கேக்கணும் கால்பகவச்சரணும் ஆலயத்தில் போய் பிரதட்சிணம் வேணும் நமஸ்கரிக்கணும் இப்படி ஒரு சர்வேந்திரியங்களும் பகவத் சுரூபத்துல ரவி பிரவருத்தியை அடைஞ்சு விடுத்த ஆனா இந்த பக்தியானது மோட்சத்துக்கு மேல பரிசு விட்டாள் அப்படி சொல்லிவிட்டு பாப்பிகள் பத்தி சொன்னால் ஒரு அத்தியாயம் அதோ ஒரு ஸ்லோகத்துல பட்டத்திலே சொல்லிவிட்டாள் அம்மாவை பார்த்து சொன்னாளாம் அம்மா சில பாப்பிகள் சுவாமி இருக்கான் ஸ்மதிக்க மாட்டான் சாதுக்களை போய் அண்ட மாட்டான் அம்மா ஒன்னு சொன்னாள் அதத்தான் நான் கபில உபதேசத்துல மறக்காம இருக்கணும் சுவாமிக்கும் இதனால பகவானுக்கு மேல சாதுக்கள் இதை புரிஞ்சு போட்டாள் சுகாச்சரியா மான் ஒரு புரோக்கர் வேணும் ஏதாவது ஒரு பெரிய கிராமத்தை விலைக்கு வாங்கறதா இருந்தா போய் வாங்கினா மின்பாத்தியம் மின் பாத்தியம் ஆட்டின்னு ஒரு புரோக்கரை வச்சா அவன் அறுபது வருஷத்துக்கு அந்த சத்து வீட்டை வாங்கிடுவான் அம்மன் அவ இல்லாம வாங்க மாட்டேங்கிறான் இவங்ககிட்ட வந்து அவன் இப்படி ரெண்டையும் கடைசியில் நாராயண தேவனிட்டு அது மாதிரி இங்க இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போக்கி பகவத் அனுகிரகம் கிடைக்க முடியாது ஒரு பக்தா பண்ணிவிடுவாள் நடுப்புற ஒரு ஆச்சாரியம் அதனால காதுக்குள்ள போய் அண்டு யோகி நாம் பிரம்ம சித்தே भक्ति ले नयहा मार्गमेरी नुज्यमान भक्वती अखिला साक्षण आरह श्लोकना चाइर कष्टमु कष्ट ओके मणुवाम ுணா சுாவ் சூ மையே பி குவா மத்தியமாண்தா மதம்தாண்மயிச்ச கிளி விய்தேதா தவிரவிதே கார்த்த सा साक कष्टम सहिपे कष्टते निवृत् बण यु शुवे उलहत पटा சதாச்சாரத்தை கைப்பிடிச்சிருப்பாள் ஆச்சாரமே அவளுக்கு பெரிய பிருதம் ஒன்றுக்களை உத்தூடுவாள் சகல கர்மத்தையும் பகவதர்த்தமா பண்ணுவாள் ஓடி வருவாள் வாழ்ட்டி கதையந்தான் தூங்குறீல சொல்றேன்னு சொல்லுவாளாம் அப்படிப்பட்டவாளு அத்தியாத்மிகாதி தாபம் அம்மா தப்பிக்க பண்ணாது அந்த சாதுக்கொள்ளி சங்கத்தை நீ பிரார்த்திக்கணும் சர்வசங்க விவர்ஜிதான் சங்கஸ்தே ஸ்வதத்தை பிரார்த்தன நீடைய சங்கத்தை அவர் போன பகவத் குணத்தை வரிசித்து உள்ள இருக்கிற துக்கத்தை ஊட்டி போய் அண்டு மான்கள் அண்டாம பகவான் ஸ்மரிக்காம இருக்கிற பாபிகளுடைய சரித்திரத்தை